الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وعلى اله وصحبه اجمعين نعوذ بالله من شر يوم كنا ونفنا ونفي اعماقنا نيه لله والصلاه والدلاله وميديو والصلاه عليه والسلام لاشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبد الله ورسوله அர்சலுரிஹ் காணு ஆவுடு அமணி குமல அமானி அகலி புத்தா அமௌண்டா நசீரா அவனது விருதி தூதர் முகமது அவர்கள் தொடர்ந்தவர்கள் சுயந்தவர்கள் அனைவர் பெயர்களும் கட்டளை நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் கூறி போகிறேன் அல்லாஹு வானம் பூமியை எல்லாம் படைத்த வானங்களும் பூமியும் அவற்றை பிடைப்பட்டவைகளும் ததாவும் இயங்குவதற்காகவும் இந்த பூமியிலே வாழுகின்ற மனிதன் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் வெற்றிகள் தோல்விகள் அனைத்தும் நடப்பதற்கான ஒரு பெரிய ஏற்பாட்டை எல்லாரும் செய்து வைத்திருக்கிறான் வானத்திலோ பூமியிலோ மனித வாழ்க்கையிலோ எந்த ஒரு விடயமும் தானாக நடக்க மாட்டான் அனைத்தும் நியதிகளுக்கு ஏற்பட்டால் நடைபெற வேண்டும் என்பது அல்லாவுடைய திட்டம் அல்லாஹு தாலா எந்த நியதிகளுக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல அவன் ஏதாவது ஒன்றை செய்ய நாணினால் அவனுக்கு நியதிகள் அவசியமில்லை காரணங்கள் தேவையில்லை அவன் ஒன்றில் தங்கி இருந்து ஒரு கருமத்தை செய்ய வேண்டிய பலவீனமானவன் அல்லந்தான் அல்ல ஏதாவது ஒன்றை நாடினால் நாடிய மாத்திரத்திலே அது நடந்தது அந்த அளவு சக்தி படைத்தவன் அல்லாம் ஆனாலும் பானத்திலோ பூமியிலோ இந்த பிரபஞ்சத்திலோ மனித வாழ்க்கையிலோ ஏதாவது நடப்பதென்றால் அவைகள் நினைத்தவுடன் நடக்க மாட்டார்கள் எவ்வாறு அவைகள் நடக்க வேண்டும் என்பதற்கு நினதிகளை எல்லாம் வகுத்து வைத்திருக்க கஷ்டங்களை வச்சிருக்க காரணிகளை வச்சு இந்த நியதிகளுக்கேற்ப சட்டங்களுக்கேற்ப காரணிகளை கையாண்டு ஒரு வேலையை செய்கின்ற போதுதான் இந்த உலகத்தில் ஏதாவது நட உண்மையை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்திலே வாழ்கின்றோம் அல் குரானி நல்லாவுக்களாக சொல்லுகின்றான் ாலும்பு நடக்கோவதில்லை ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அதற்காக மனிதன் சிதமங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் ஒரு தவறை செய்தால் அதற்கான சூழியை அவன் பெற்றுக் கொள்வான் அந்த தவறுக்கான சூழியை பெறுகின்ற கோவில் அல்லா அல்லாமல் யாரும் அவனுக்கு உதவி செய்யவோ அவனை பாதுகாக்கவோ முடியாது அதே போன்று வமையாமல் மினத்தாலியாக செய்கின்றார்களோ அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பௌத்தா அவர்கள் துவக்கம் நுழைவார்கள் மலாயு நக்கீரா அவர்களுக்கு இன்னியளவும் அந்யாயம் வேலை செய்கிறவங்களுக்கு தான் பாவத்தை செஞ்சால் அதற்கு தண்டனை சும ஏதாவது ஒன்று நடைபெற வேண்டுமானால் இயங்க வேண்டும் கருமமாற்ற வேண்டும் எல்லாம் ஒன்று சேர்த்து செயல்பட வேண்டும் நியதிகளுக்கு சட்டங்களுக்கு ஏற்ப மனிதன் தன்னுடைய வாழ்க்கைகளை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் உலகத்தில்கிற நல்லா ஏற்பாடு சராபத்துகளாலும் நடக்காசைகளால எதுவும் நடந்து விடா எதையும் செய்யாமல் நாங்கள் முஸ்லீம்கள் என்ற காரணத்தினால் எங்களுக்கு சிறப்பு இருக்கிறது கண்ணியம் இருக்கிறது என்ற காரணத்தினால் இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்க மாட்டார் நீங்கள் சில சில வேலை ஒரு எண்ணம் வைத்திருக்கலாம் எங்கட மார்க்கான மார்க்கம் எங்கட நபிதான் உலகத்தின் மிக உன்னதமான மா மனிதன் எங்கட குரான் தான் முழு உலகத்துக்கு மழிகாத்த தகுதியான ஒரே வேதம் எங்களை படைத்த ரபு எல்லா வல்லமைகளையும் கொண்டவன் அவன் இணைத்தால் பாதிப்பான் இந்த சிறப்புகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றன எனவே நாங்கள் ஒன்றும் நடக்கும் எனவே நாங்கள் ஒன்றும் செய்ய எல்லாம் நடக்கும் இப்படி இணைப்பது முட்டாள்தனம் உலகம் பற்றியும் அறியாதவர்கள் மார்க்கம் பற்றியும் அறியாதவர் எதுவும் நடக்க போவதில்லை என்பதைத்தான் அல்லா முன்னர் போதப்பட்ட அந்த திருமறை வசனத்திலே சொல்லுகின்றான் உமட நற்பாசைகளால ஒன்றும் நடக்க போவதில்லை வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய இந்த உலகத்தில் நடக்க போவதும் இல்லை இந்த உலகத்தில் யார் வேலவார்கள் பிரச்சனையும் இருக்கிறார் அதில் இந்த இஸ்லாமிய உமத்துக்கும் வேதம் கொடுக்கப்பட்ட மனு விஷ வேலர்கள் சமூகத்திற்கு முன்னாடி பிறகு உலகத்தில் போட்டு கையில உலகத்தை வச்சு இன்னைக்கு அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய கையிலே உலகம் கையில வச்சுக்க என்ன செய்ய என்ன செய்யறாங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகத்தில் நல்லதும் செய்யறாங்க உலகத்தை சங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கொண்டி செய்ய வேண்டிய அந்நியாய்கிறார் சுமார் பத்து நூற்றாண்டுகள் உலகம் முஸ்லிம்களுடைய கையிலே இருந்து முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள் முஸ்லீம்கள் ஒரு காலத்திலே ஆரம்ப காலத்தில் உலகத்துக்கு ஒரு நாகரிகத்தை கொடுத்தார்கள் உலகத்தில் பண்பாடுகளை வளர்த்தாங்க உலகத்தை நன்மை நிறைந்த ஒரு பூமியாக மாற்றினார்கள் உலகம் என்பது மனிதர்கள் வாழுகின்ற தேசங்களில் எல்லாம் நீதியை நிலைநாட்டினார்கள் அடக்குமுறைகளை அக்கிரமங்களை அநீதிகளை இல்லாமல் செய்யிறார்கள் கருப்பன் வெள்ளையன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் பாமரன் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளுக்கு அப்பால் மனிதன் உன்னதமானவன் என்ற கொள்கையை நிலைநாட்டினார்கள் அவனது மேல உலகம் இருந்த போது அவங்க வேணும் ஆனால் அவங்க இப்படிப்பட்ட உன்னதமான வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு பிறகி தங்களுக்குள் சண்டை பிடிக்க ஆரம்பித்தார்கள் நிலவு பட்டார்கள் சிதறி போனார்கள் சின்ன சின்னமாகினார்கள் இந்த உலகத்தில் ஆக்க வேலைகள் செய்வதற்கு பதினாக தங்களுக்கு சர்ச்சைப்பட்டு கொண்டு வீணாக தற்கித்துக்கொண்டு இல்லாத விஷயங்களில் எல்லாம் அவர்களுடைய கவனம் சென்றது என்ன செய்தார் அவங்க கையிலிருந்து அப்படியே இந்த உலகத்தை எடுத்து இன்னொரு சமூகத்தில கையில கொடுத்தா இன்னொரு சமூகத்தில கையில இன்னைக்கு கைகள் அவங்க இருக்கோ வரலாற்றில படிக்க வேண்டிய பாடம் முஸ்லீம்கள் சட்டங்களுக்கும் நியதிகளுக்கும் ஏற்பட்ட போது இந்த உலகத்தில் ஏதாவது நடக்கணும் செய்யணுமோ அதற்காக எத்தனை சிரமங்களை சுமக்க வேண்டுமோ எத்தனை தியாகங்களை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்துதான் இந்த உலகத்தை விச்சிங்கள் தங்களுடைய கைக்கு கொண்டு வந்தார்கள் அவர்கள் உலகத்திலே வரலாறு காணாத மாற்றங்களை எல்லாம் அத முஸ்லிம்டித்தது அந்த சங்களுக்கு மேலவாறு தெரிஞ்சுக்கணும் ஐரோப்பா ஒரு ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் ஐந்து நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலத்தை எடுத்து பார்த்தா அந்த ஐரோப்பாவிலே எந்த முன்னேற்றங்களும் கிடையாது நாட்டில் எந்த முன்னேற்றங்களும் இல்லாத ஒரு கிராமத்துக்கு போனா எப்படி கட்டுமோ அது போன்றுதான் ஒரு ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பாவும் இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவும் அப்படித்தான் இருநூறு வருடங்களுக்கு முன்பதாக அமெரிக்காவிடையும் அப்படித்தான் ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக ஐரோப்பாவுங்க அதுதான் அங்கெல்லாம் ஐரோப்பியர்கள் ஏதாவது படிக்க வேண்டுமானால் இஸ்பெயிலிருந்து முஸ்லீம்களுடைய பெரும் பெரும் பல்கலைக்கழகங்களுக்கு அவர்கள் வர வேண்டும் பெரும் பெரும் பல்கலைக்கழகங்களுக்கு வந்தாக்க அவங்க படிக்கலாம் அது மானிய என்றால் மானசாஸ்திரம் என்றால் பூமியோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் என்ன மருத்துவமாக இருந்த என்ன கட்டிடக்கலையாக இருந்தா என்ன தலைவர்கள் படிக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஐரோப்பியர்கள் முஸ்லீம்களிடம் வந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் அவர்கள் ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலை இன்று எங்கே இருக்கிறார்கள் இன்று நாங்க அவங்கள்ட்ட போகணும் படிக்கிற நாங்க என்ன அவங்கள்ட போகணும் படிக்கணும் எடுத்துக்கொண்டாரோ அவர்கள் தெரியும் அவங்க சொல்லி தராது தெரியாது ஏன் தெரியுமா முஸ்லீம் சமூகம் இந்த உலகத்தில் அந்த ஒழுங்குகள் சட்டங்கள் நியதிகள் ஒரு காரியம் உணர்ந்து நடக்கமாட்டா அதுக்கு செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் அதற்காக சுமந்து கொள்ள வேண்டிய சிரமங்கள் உழைக்க வேண்டிய உழைப்பு தியாகம் இதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் ஓய்ந்து விட்டார்கள் அவங்க உழைக்கிறவங்களா மாட்ட உழைக்கிறவங்களா மாற ஒரு காரியம் நடைபெற வேண்டுமானால் அதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தார்கள் இஸ்லாமிய சட்டத்துறை அறிஞர்கள் என்று அற்புதமான அழகான விளக்கங்களை எல்லாம் எழுந்து இஸ்லாமிய சட்டங்களை பார்த்து ஒரு வசனத்துல தடுக்குவ மொழிபெயர்ப்பை பார்த்து அப்படி படிக்கலாம் அதுல நினைச்சவங்க எல்லாரும் ஒழுங்கு இருக்கு ஒரு கடமை நிறைவேறுவதற்கு எதுவெல்லாம் தேவையோ அதுவும் கடமை ஆகும் ஒரு கடமை நிறைவேறுவதற்கு எதெல்லாம் தேவையோ அது கடமை நிதிக்கு உதாரணம் சொல்றதுக்கு நாங்க படிச்சுக்கிற உதாரணங்கள் என்னதான் தொழுகிறது வாஜிப் தொழுக நிலைவேறாது உதவு செய்யாமல் எனவே உது வாஜித் அப்படித்தான் நாங்க உதாரணம் எனவே எப்போதும் உதவி செய்யாதான் தொழில் எனவே உதவி செய்யறது வாஜி உதவுறது வாஜிபந்து ஒரு பரல என்று சொல்லி படிச்சு அஞ்சு கடமை இல்ல ஆறாவது ஒரு கடமையாக உதவி செய்யறது வாஜி புது வாஜிபல்ல தொழுக வாஜிபன்றதுனால இது வாஜிபாணி இது உதாரணம் வேறொரு உதாரணம் சொன்னா நோயை குணப்படுத்துறது வாஜி நோய குணப்படுத்துறது கட்டாயம் அப்படியே மருத்துவர்கள் வேணும் மருந்து வேணும் மருந்த உற்பத்தி செய்வதும் மருத்துவர்களை உருவாக்குறதும் கட்டாயம் வாஜி இதே உதாரணமன் நோய குணப்படுத்துறது கட்டாயம் பருள் அப்படியே அதுக்குரிய மருந்துகளை தேடுறது பருந்து கட்டாயம் அந்த மருத்துவர்களை உருவாக்குறது கட்டாயம் உலகத்துல நீதிய இடைநாட்டு வாஜி பரல உலகத்தில் அநீதி வாழா நீதிதான் நீதி வானத்திலிருந்து இறங்குமா நீதி வாதி பரலைன்தான் நீதியான மனிதர்கள் உலகத்துல உருவாகணும் அது அதுக்கு முன்னாடி நீதியான மனிதர்கள் போது எங்கிருந்து வர வேண்டுமோ அந்த இடத்துக்கு நீதியை கொண்டு வந்து வைக்கிற வேலையையும் அதற்கான ஒரு பெரிய உழைப்பு தேவைப்படுகிறது அதுவும் வாஜி நூற்று கணக்கான உதாரணங்களையும் வாழ்க்கையை சொல்லிக் கொண்டிருக்க முடியும் ஒரு வாஜில் நிறைவேறதுக்கு அதுக்கு முன்பினது அதுக்கு முன்னது முந்தினதெல்லாம் வாஜிபாகமா செஞ்சுதான் அந்த இடத்துக்கு வரத்துக்கு வரவர் அல்லாத சட்டங்களுக்கு அடிப்படையது அடிப்படை மனிதன் வாழ்க்கையில் கட்டாயம் செய்ய வேண்டிய அல்லாத கட்டளை அடிப்படைவதற்கு முன்னால என்ன செய்வோம் அல்லாத கட்டளைகள் அல்லாட மார்க்கம் அல்லாத சட்டங்கள் என்னாலும் தெரியாமலையா தெரிஞ்சுக்கொள்வது வாஜிபாங்க அறிவை தேடுவது ஒவ்வொரு ஒவ்வொரு முத்திரின் மீதும் சரியான கடமை என்று ரசிக்லா மார்க்கத்தை மார்க்கத்தில சட்டங்களை பின்பற்றது வாஜிபந்தா பின்பற்ற சட்டங்களை படிச்சிருக்கிறது ஏற்பாடும் பரலை சொல்லுகரே காரணத்தினாலதான் நாங்க மசித் கட்டிக்கோம் மசித் கட்டது பரல் வந்த மசித் கட்ட பரலை வரல சொல்லுவோம் எப்படி சொல்லணும் ஏற்பாடு வேணும் வாஜிபாக மாறுகிறார் முஸ்லிம் சமூகம் ஏரிய சமூகங்களோடு போட்டி போட்டு முன்னேற வேண்டுமானால் வாஜிபா இல்ல சிங்கத்தா முஸ்லிம் சமூகம் தலை நிமிட்டும் அவர்கள் தான் நீதியை நிலைநாட்ட வேண்டும் அவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற கோழிகளை எல்லாம் இல்லாமல் செய்ய வேண்டும் இந்த உமத்துக்கு அப்படி ஒரு வேலையை தான் நான் கொடுப்பீங்க மனித சமூகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமூகம் நீங்க தான் ஏனா உங்களுக்கு ஒரு வேலை வைத்தது வாழ வைத்து இல்லாமலாக்கி தூண் அல்லா உன் போடுற சமூகம் நீங்க உங்களுக்கு வேலை வைக்குது அதனாலதான் நீங்க சிறந்த சமூகம் என்று எல்லாம் சொல்றேன் அப்ப அந்த நன்மைகளை எல்லாம் உலகத்தில் வாழ வைக்கிறேன்னா அதற்கு முந்தின அதற்கு முந்தினதா அதற்கு முந்தினாக அப்படியே பார்க்கணும் எங்க இருந்து ஒன்று ஆரம்பிச்சா அங்க போகும்படியா போனாங்க சிரமமான ஒரு பயணம் அது பழமையான பாதையில போகாம வேறொரு பாதையில கூட கருத புறதான மலைப்பாங்கான ஒரு பாதையில் அந்த பாதையில போய் மக்கள் வடக்கு நோக்கி செல்ல வேண்டிய அல்லாவுடைய தூதர் சிறதாவிஷ்யம் அவர்கள் தெற்கு நோக்கி செல்லுற எதிரிகளுடைய கவனத்தை களைப்பதற்கான ரெண்டு பேருக்கு அமர்ந்திருக்கின்ற இடம் தான் அந்த குகைக்குள் இருக்கிறது மூன்று நாட்கள் ரெண்டு பேர் உட்கார்ந்திருக்க முடியுமான ஒரு துணிக்குள் குகைக்குள் மூன்று நாட்கள் தங்கிற வெளியில வராம எவ்வளவு கஷ்டமான வேலைமா மூன்று நாட்கள் உங்க வீட்டில் தாய்மான மூன்று நாட்கள் உட்கார்ந்து மூன்று நாட்கள் உட்கார்ந்து ஏசிய போட்டுக்கொண்டு மூன்று நாள் இரண்டு பேர் இரண்டு பேருக்குதான் அந்த குகைக்குள் இருக்கிறார் அந்த குகைக்குள் தங்குவது ஒரு திட்டம் திட்டம் அந்த குகைக்குள் போய் பதுங்கி இருந்து கொண்டு வர்க்கு என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு ஆள் உணவு கொண்டாடுவதற்கெல்லாம் ஆள் வைத்து ஒரு திட்டம் போட்டு ஒரு பெரிய வேலை ஒன்றை தியாகம் ஒன்றை செஞ்சிட்டு மூபக்கரண் இல்லாவும் அவர்கள் அந்த குகையின் சொல்லுறார்கள் அவங்கிறான் எங்களோட இருக்கிறான் சொன்ன இடமே மக்களால் அவங்க இருந்து கொண்டா என்று திட்டமிட்டு மக்காவிலிருந்து வெளியாகி வடத்திலே போய் பயணத்தை போய் புகைப்பட மூன்று நாட்கள் மிகவும் சிரமத்தோடு அவ சொல்லுார்கள் அவங்க சொல் இந்து முஸ்லீம்கள்துமானவன் எங்களை பாதுகாப்பவன் என்று அவங்க சொல்ற பார்க்க இது அதுக்கு பின்னால முயற்சிகள் எதுவும் கிடையாது முயற்சிகள் எதுவும் கிடையாது திட்டமிட வேண்டும் எதிர்காலத்தை திட்டமிடணும் பொருளாதாரத்தை திட்டமிடணும் அல்லாவுடைய தூதர் சனலா இருக்கவர்கள் மதீனாவின் சந்தையை கையில் எடுத்தார்கள் மதீனாட மசீத நபவிய மட்டுமல்ல மதீனட சந்தை மூதர்களுடைய கையில் இருந்தது மதீனாட சந்தை கையில் இருந்து அடினால சந்தேக பொறுத்து அதை மட்டுமல்ல பொருளாதாரத்தில் முஸ்லீம்கள் முன்னேறணும் கல்வித்துறையில முன்னேறணும் அந்த சமூகம் உண்மை சமூகம் எழுத தெரியாத சமூகம் யாரெல்லாம் எழுத ராசிக்க அவர்கள் மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் அல்லாவுடைய சமூகத்தில் இருந்தது கைது செய்யப்பட்ட பதில் கைதிகளை கூட அவர்கள் எப்படி விடுதலை செய்தார்கள் எழுத வாசிக்க தெரிஞ்சவங்க மதியினால் இருந்த பத்து பேருக்கு எழுத வாசிக்க கொடுத்து விட்டு விடுதலை பெறலாம் சூழ்லா கிருஷ்ணன் அவர்கள் மன்னர்களுக்கு கடிதம் மன்னர்களுக்கு இஸ்லாத்தையும் இஸ்லாத்தின் பால் அழைப்பு கொடுத்து கடிதம் எழுதினார்கள் ஒவ்வொரு மன்னருக்கும் அவர்கள் அனுப்பினார்கள் அந்த நாட்டு பார்த்து பேசுகிறவங்களைத்தான் சூதராக ஒவ்வொரு மன்னரிடமும் ஆறு மன்னர்களிடத்திலே அல்லா அல்லாவுடைய தூதர் சிறதாவது என்னபவர்கள் இஸ்லாத்தின் அழைப்பை முன்வைத்து கடிதம் எழுதினார்கள் அந்த பாசையை பேசுற சகாபிகள் தான் தூதர்களாக தெரிவு செய்யப்பட்ட ஏற்பாடு தயாரிப்பு முன்னேற்பாடுகள் அந்த கடிதங்களை அற்புதமாக தராமத்தின் மூலம் அந்த மன்ன அரசின் மடியில் சேர்த்திருக்கலாம் உலகத்துல போட்டி போட்டு முன்னேற காரணங்கள் தேவை காரியங்கள் முயற்சிகள் தேவை முன்னேற்பாடுகள் தேவை இவற்றையெல்லாம் போறதுக்கு அல்லது அப்படி ஒன்றும் செய்யல வந்து யாரோட போட்டி போடுற விஷயம் இல்லை இல்லையா பயணம் யாருடனாவது போட்டி போடுற ஒரு வேலை வேற ஒரு முயற்சி அல்ல அது அல்லாவுடைய அற்புதத்தான் இரவிலே அல்லாவின் சன்னிணிக்கு அல்லாவுடைய சென்று அதே நிகழ்வில் திரும்பி வரும் ஆனாதிக்கு அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு ஒரு இரவில் ஒரே இடவில் அழைத்துச் சென்று அதே இடவில் அண்ணா படுத்துறங்கியின் முன்னால் அவர்கள் திரும்பி வந்தார்கள் வரந்திருக்கும் அந்த பயணத்துலிடு காய முன்னுக்கு போய் இஸ்ரா மத்தியில் போய் அங்கிருந்து விண்ணுரக யாத்திரை சென்று அங்கு துவர்த்த நரகம் எல்லாம் பார்வையிட்டு எத்தனையோ அற்புதமான காட்சிகளை எல்லாம் கண்டுவிட்டு திரும்பி தன்னுடைய விரிப்புக்கு வந்து சேர்கிறார்கள் அந்த விரிப்பிலே தான் படுத்து இருந்த சூடல்லாம் எவ்வளவு அற்புதமா நடந்திருக்கு அதே மாதிரி போக இணைத்த போது உள்ள மக்காலில் இருந்து செலுத்தாக இருக்கலாம் மக்காவிலிருந்து அப்படியே கொண்டு போய் அடுத்த நிமிஷம் மதினால விட்டிருக்கலாமே மதியினால விட்டு அவ்வளவு சிரமம் சிரமம் பழமையான பாதையை ஏன் தவிர்த்து படத்துல போக வேண்டிய பயணத்தை ஏன் செத்துல போகணும் ஏன் போராட்டங்கள் ஏன் சியாகங்கள் ஏன் அர்ப்பணிப்புகள் ஏன் வறுமையில் பசியில் கஷ்டத்திலே சிரமங்களை எல்லாம் சிவந்து கொண்ட அவர்கள் உழைக்க வேண்டும் அதுதான் முன்னேற்பாடு அதுதான் முன்னேற்றத்துக்கு வந்து இந்த பாடங்களை எல்லாம் படிக்காமல் முஸ்லீம் சமூகம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எப்படி முன்னேறுவோம் நாங்க எப்படி முன்னேறுவோம் எங்க கல்வித்துறை பொருளாதாரத்துறை எங்கட நிபுணத்துவ எங்களை சேர்க்கிற நிபுணர்கள் நாங்கள் இந்த காலத்துல வாழாம் இந்த காலத்தில் முன்னேற்றங்களுக்கு எதெல்லாம் ஏற்பாடுகள் இருக்கின்றனோ அவற்றையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களுடைய முன்னேற்றத்துக்காக நாங்கள் உழைக்க வேண்டும் அதற்காக ஒழுங்கு வேணும் திட்டம் வேணும் கூட்டமைப்பு தேவை எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் சமூகத்தில் ஒழுங்கு வேண்டும் கட்டுப்பாடு வேண்டும் அதே போன்று எல்லோரும் பங்களிப்பு செய்ய வேண்டும் எல்லா துறைகளிலும் உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்காமல் இந்த சமூகத்தின் எழுச்சிக்காக பாடுபட வேண்டும் அப்படியெல்லாம் செய்கின்ற போதுதான் சமூகத்திலே விழிப்புணர்வு வரும் முன்னேற்றம் வரும் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ இல்லை என்றால் எங்களுடைய நிலை மிகவும் ஆபத்தானதாக இருக்கலாம் நல்லா பாதுகாப்பை உடைய சில மோர்கள் அற்புதமான ஒரு செய்திய ஒரு சின்ன செய்தி ஒன்று சொல்லிக்கிறாங்க பேசின விஷயமும் அந்த செய்திக்குள் அடக்கப்பட்ட என்ன சொன்னாங்க அதை இரக்கின திருக்கமாக மிகவும் சிறிய வசனங்களில் அல்லாவின் அவற்றிலே கவனம் செலுத்துங்கள் எல்லாம் பயன்கள் கிடைக்குமோ நல்ல விளைவுகள் கிடைக்குமோ அத்தனையிலும் கவனம் செலுத்துங்கள் இந்த கவனம் செலுத்துங்கள் அரபுல அல்லாத சூதர் பயன்படுத்தி இருக்கின்ற சொல் அரபு தெரிந்தவர்களுக்கு செலுத்தினுடைய ஆழ்ந்த கருத்துள்ள ஒரு சொல் அரபு மொழியில கிடையாது இதை விட ஆழ்ந்த ஒரு சொல் கிடையாது உலகத்துல மிகவும் உலகத்தை இயசிக்கின்ற உலக ஆசை கொண்ட ஒரு சமூகம் தான் நியூலசமத்தை அப்படியே கட்டி பிடிச்சி உலகத்தை அனுபவிச்சு உலகத்துல வாழணும் என்று ஆசைப்படுற சமூகம்தான் அந்த யூல சமூகத்தை பத்தி எல்லாத்து சூழல் ஏரா இந்த சொல்லத்தான் பயன்படுத்தும் பயன்படுத்த உங்களுக்கு பயன் தருகின்ற அத்தனை விஷயத்திலும் ஆழ்ந்த கவனம் செலுத்திங்க சூரிய சூரிய ஒளி அதிலிருந்து மனிதன் பயன்பெறுகிறான் சூரிய ஒளியிலிருந்து அணுகிறார் இது ஆழ்ந்த கவனம் யாருக்கு யாருக்கு இருக்குது முஸ்லிம் கிடைக்கும் அதுல தான் கடைசி வச்சிருக்கான் கடைக்கும் அல்லாட படைப்பு சூரிய படைப்பு அல்லாட படைப்பு என்ன படைப்பி வச்சிக்கிறான் அறிவாருக்கு அறிவுதான் சூரியனும் அல்லாட படைப்பு ஒளியும் அதுல இருந்து கட்டிய தெர்றதுக்கு இயலமா தான் அல்லாதா எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு பயன் தருகின்ற விஷயங்களில் ஆயுத கவனம் சாதாரண கவனம் அல்ல ஆழ்ந்த கவனத்தை செலுத்துகின்ற சொல்றது யாரே அல்லாத அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க அந்த சக்திகள் உங்களுக்கு நன்மை தார பயன் தார அந்த சக்தியாக இருக்கிறதே அதனால பயன் கிடைக்கிறது அதை நம்பி உங்களுக்கு உதவி தேவையா அல்லாச்சு இதுகளை உதவியா இருக்க அணுசக்தி உங்களோட கையில இருந்தாலும் அணுசக்தி எங்க கவனம் அல்லாட ரசூ சொல்றாங்க அது இருந்தாலும் அணுசக்தி எங்களிடம் இருக்கிறது என்று நீங்கள் பெருமை அளிக்க வேண்டாம் அல்லாரும் சக்தி எங்களுக்கு வேண்டும் என்றுதான் நீங்கள் அல்லாட பக்கத்தை கருபணி கொள்ள பவாஹி சலாமா என்ப உங்களுக்கு பயன்சாரம் செலுத்துங்கள் அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை சக்திகளையும் பயன்படுத்துகின்ற ஆற்றல் முஸ்லிம்களுடைய கைக்கு வந்தாலும் சரி அதற்கு மேலால் மூங்கு நிக்கின்ற அல்லாவுடைய சக்தியை மறந்து விட வேண்டாம் அவரிடத்திலே உதவி தேட நீங்கள் மறந்து விட வேண்டாம் என்று சொல்லிட்டு அடுத்த மூணாவது செய்தி என்ன சொல்றாங்க தெரியுமா இருக்கிற எதையும் பயன்படுத்தாது கண்டுபிடிக்க தெரியாது அதனால சுயோசனம் பெற தெரியாது எல சம்பாதிக்கலோ தூங்கலோ எலும்பலோ பயனெல்லாம் சொல்றாங்க ஏழாண்டு சொல்லவா சில எந்த வேலையை செய்யறன்னு சொன்னாலும் ஒரு யுத்த களத்திலே காந்திசியா போர் என்று நினைக்கிறேன் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது எதிரிகளின் பல நூறு மடங்கு அதிகம் உதவி கேட்கிறார்கள் பெரிய உதவி மதினாவிலிருந்து வந்து சேர்வதற்கில்லை அந்த நேரத்தில் இந்த பெரும் படையை எதிர்கொள்வதா இல்லையா பின்வாங்கிறதா ஒரு முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிறது அப்போது தரவதியா இருந்தார் திட்டம் திட்டம் மறுத்தார் முஸ்லிம்களுடைய படையை மூன்று அணியாக பிரித்தார் வலது பக்கமாக இருந்து ஒரு அணி திரி தாக்குதல் எனக்கு இடது பக்கமாக இருந்து ஒரு அணி திடீர் தாக்குதல் எதிர்களுடைய அணியை இரண்டு கூறுகளாக பிரிக்க வேண்டும் அப்ப இந்த படையை இரண்டாக்கி இரண்டு பக்கங்களாலையும் திடீர் தாக்குதல்களை குதிரை படைகளை வைத்து தாக்கினா இந்த போரை வென்றவர்கள் திட்டமிட்டார்கள் நடந்த சாகசங்கள் கொஞ்சம் பேசாது செய்ய போனா யோசிப்போம் சரி வராது மார்க்கத்தை செயல்படுத்த உலகத்தினு சாதிக்க ஏழாவது முதலாவது சூழாமா என்போ அதையெல்லாம் தேடி தேடி அதில் கவனம் செலுத்துங்கள் ஆனா உங்க கையில முழு உலகமும் வந்து சேர்ந்தாலும் கூட அல்லா அமர்ந்து உதவி தேட வேண்டும் உலகத்தில் இயலாதவர்களாக மாறினாங்கப்படாது செய்வோம் எதிர்கொள்வோம் முன்னேறுவோம் பின்வாங்களை எல்லாம் இந்த சின்ன வசனங்கள்ல ஒரு பெரும் வாழ்க்கை தத்துவத்தை அல்லாஹி அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தார்கள் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதியோதர்களே முன்னேற்பாடுகள் செய்யாம ஒரு கர்மத்தை சாதிக்கிறத செய்யும் செய்யாம ஒரு காரியம் நடக்க நினைக்கிறதே அது பாவம் அந்த வயதில் தான் இஸ்லாம் சில பாவங்களை தடை செய்திருக்கிறது குரான் தடை செய்யப்பட்ட சில பாவங்களை சொல்லிக்கொண்டு வர நேரம் அதில் ஒரு பாவமா அல்ல சொல்றேன் காலத்துல நல்ல காரியம் செய்ய போற சருவம் நடக்குமா நடக்காதா ஏதாவது ஒரு வேலையை செய்ய போற நேரம் நடக்குமா நடக்காதா வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா சாதகமாகுமா பாதகமாகுமா என்ற தெரிஞ்சு கொடுத்துறதுக்கு அதில் ஒரு முறை வச்சிருந்தான் என்ன முறை மூன்று காயக்கட்டைகள் வைத்திருந்த அதில் ஒன்று ஒன்று ஒன்று செய்யும் ஒன்று வேண்டாம் இருக்கும் அந்த மூன்றையும் அந்த சிலையில பாதத்தை நிலை வியாதி வீசி அப்ப எந்த வேண்டாம் என்ற அந்த சட்டம் தான் ஏனையாவும் செய்ய மாட்டான் செய்வ ஒவனா திரும்பவ இது காரியத்தை செய்வதற்கு கட்சி அளிக்கும் அல்லது தோல்வி அடையும் என்பதை தீர்மானிச்சதுக்கு வச்சிருந்த ஒரு முறை தர செஞ்சு ஹராத்தின் பட்டியல்களிலே கொண்டு வந்து அதுக்கு வந்தால போல் இது சிரிப்பு என்று அது ஒரு பெரும் பாவம் என்று பாவம் சும்மா சட்டத்து பார்க்கிறேன் ஒரு மனுஷன கொலை செய்யற மாதிரியா கொள்ளையடிக்கிற மாதிரியா வீட்டை சூறையாடுற மாதிரியா அநியாயம் அடிச்சிட்டு என்ன வந்து பெரும் பாவங்கள் வரிசையிலே எல்லாம் சேர்த்து இணை வைப்பு என்ற அந்தஸ்துக்கு அந்த பாவத்தை எல்லாம் உயர்த்தி வைச்சிருக்கானே என்னடா ஒரு காரியம் வெற்றி பெருமா கேள்வி அடையுமாறத எப்படி பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுதான் செஞ்சேன்னு தோல்வி வந்துட்டது அப்ப சம்திங் ரோம் இன்னமும் நடந்துருக்கு அது என்ன திரும்ப தேர்தல் அப்படித்தான் இஸ்லாம் முன்னேற சொல்லுகிறத இந்த கட்டைய போட்டு பார்த்துட்டு செய்யலாம் வெற்றி கிடைக்கும் அப்படி தீர்மானிக்கிறது அப்படி முன்னேற்பாடுகளுக்கு இடம் கொடுக்காமல் கை கொள்ளாமல் ஒரு கருமம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது அவங்கள பாதுகாக்கணும்னு நினைச்சா அதுக்கு முன்னேற்பாடுகளை செய்யணும் முஸ்லீம்கள் நினைச்சா முன்னேற்பாடுகளை செய்யணும் ஒன்றும் செய்யாமஸ் வழிகாட்டி முன்னேற்பாடுகளை கவனிக்க தேவையில்லை இதெல்லாம் எங்களுக்கு இருக்கிறதுனால எங்களை சிறப்பான உலகத்துல யாரும் இல்ல அல்ல எங்களுக்கு எல்லாரும் செய்து தந்துருவாங்க தெரியாது என்ன உலக நடைமுறைகளும் காசையும் எப்படி செய்யறது கைகிறது வாங்க சாப்பிடும் அது மாதிரி ஒவ்வொரு சிறிய காரியமாக இருந்தாலும் சரி பெரிய காரியமாக இருந்தாலும் சரி அதற்குரிய எல்லா முன்னேற்பாடுகளையும் திட்டமிட்டு மேற்கொண்ட பிறகு அல்லாவையும் நாங்கள் இருக்கிறோம் என்ற நிலையை இல்லாமலாக்கி ஏழும் என்ற நிலையை இந்த சமூகம் உலகத்தில் அடைய வேண்டும் என்றுதான் அல்லாவும் அல்லாவுடைய சூதரன் எங்களுக்கு சொல்லுகிறார்கள் ஆனா இன்றைக்கு என்ற தோல்வி மனப்பான்மையிலேயே தோற்று போன ஒரு சமூகமாக இன்றைய முஸ்லிம் சமூகம் ஆயிருக்கும் ஏதாண்டு சொன்ன ஏழு சொல்ற தயார்படுத்த பேசினத பொருள் நாங்க முத்தவனும் மோதணும் போராடணும் சுற்றி மோதி போராடி இன்றைய உலகத்தில் எதையும் செய்ய முடியாது இன்றைய உலகத்தில் அறிவினால் சாணக்கியத்தினால் சுத்திக்கூர்மையினால் ஒழுங்குகள் மூலமாக சட்டங்கள் மூலமாக இணைச்சி மூலமும் தான் இன்றைய உலகத்தில் சாதிக்க எந்த காலத்தில் வாழ்கிறோம் என்று நாங்கள் படிக்கோம் என்று சொன்ன காலத்தில் நாங்க வாழ்கிறார் அது பேராங்கள் மூலம்தான் அன்றைய வெற்றிகளை சாதிக்க முடியும் இன்னைக்கு அப்படி வெற்றிக்கு அப்படியான வெற்றிகளை சாதிக்கணும் இன்றைய உலகத்தில் வெற்றி பெறுறதுக்கு வலி வேறே இன்றைய உலகத்தில் வெற்றி பெறுறதுக்கு வழி வேற சரியான யுக்தம் ஈராக்ல யுத்தம் அசான்ல யுத்தம் எங்கேயாவது வெற்றியா இல்ல எல்லா இடங்களையும் துருச்சியில் வெற்றி இல்ல துருச்சி ஐரோப்பாட நோயாளியாக இருந்த ஒரு நாடு கடல் இல்லாத ஒரு நாடாக மாறி ஐக்கிய நாடுகள் தலைக்கு உலகத்தில் காசு கொடுக்குறவங்களுக்கு நான் காசு கொடுக்குற நாடுகள் இலங்கையெல்லாம் ஐக்கிய நாடுகள் தலைக்கு காசு கொடுக்கறதுல காசு வாங்கிக்கோட நாடு அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய நாடுகள் அப்படி அந்த ஐக்கிய நாடுகள் சதைக்கு மாதாந்தம் ஒரு தொகை கொடுக்கின்ற நாடாக முஸ்லீம் நாடுகள்ல சுருக்கி மாறி இருக்கிறது கடன் இல்லாத ஒரு நாடாக மாறியிருக்கிறது வேர்ல்ட் பேங்க்ல டிபாசிட் வச்சு உலக வங்கியில் தன்னுடைய ஆதித்தத்தை நிறுவுகின்ற ஒரு நாடாகின்ற மாறி அது வெற்றி தோல்வி தோல்வி தோல்வி எகத்தில ஒரு வகையான தோல்வி எகத்தில போராடல ஆனா அங்க ஒரு போராட்டம் நடக்கிறது ஆயுதம் இல்லாத ஒரு போராட்டம் இன்றைய உலகத்துல வெற்றி பெறது படிக்கணும் காலத்துல வெற்றி பெற்றது எப்படி படிச்சு அதை பேசி அப்படியான ஒரு கிராமங்களுக்கு ஒரு உதாரணமாக நிலையை நாங்கள் உருவாக்க உருவாக்கி எல்லா வழிகளிலும் முன்னேற்றங்களைக் கண்டு வெற்றி பெற்ற முஸ்லிம் சமூகத்தின் ஒரு சிறிய முன்னாதிரியாக இந்த கிராமத்தை மாற்றியமைப்பதற்கு இங்குள்ள படித்தவர்கள் பணக்காரர்கள் மற்றும் அச்சனை சேரும் பாமரர்கள் உட்பட எல்லோரும் இந்த ஊரை முன்னேற்றமடைந்த ஒரு ஊராக எல்லா வகையிலையும் முன்னேற்றமடைந்த ஒரு ஊராக இந்த ஊரமாக பள்ளிகளை கட்டிட்டு நாங்க நகர வேண்டும் இன்றைய வெற்றி என்பதை நேற்று அல்லது முந்தனால் கண்ட வெற்றி அல்ல அந்த பாதையிலே போய் இங்கு வெற்றி அடைய முடியாது எல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக அல்லாஹு உதவி செய்வான் அதற்கு பொருள்தான் தன் சுருளாக உதவி செய்யத்துல திட்டமிட்டு படிச்சு விளங்கி முன்னேறினு சொல்றாங்க உங்களுக்கு இந்த காலத்துல எதெல்லாம் பயனளிக்குமோ அதெல்லாம் கவனம் செலுத்துங்க அதோட அல்லாத உதவியை நாடு இந்த நிலை வராமல் முஸ்லிம் சமூகத்தை நாங்கள் முன்னேற்ற பாதையை விட்டு செல்வதற்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும் வல்ல நாயன் அதற்கான தைரியத்தையும் அதற்கான அறிவு ஆற்றல் திறமைகளையும் அதற்கான முன்னேற்பாடுகளையும் அதற்காக இந்த சமூகத்தின் எதையெல்லாம் நாங்கள் முன்னேற்பாடுகளாக செய்ய வேண்டுமோ கட்டுப்பாடு ஒழுங்கு சமூக கட்டமைப்பு என்றெல்லாம் நாங்கள் அவற்றையெல்லாம் அதற்காக செய்ய வேண்டுமோ செய்து கொள்வதற்கான வாய்ப்பையும் நல்ல நாயும் எங்களுக்கு தந்தரவு கூற வேண்டும்